அங்குள்ள தலைவர் அவர்களே அருமை நண்பர்களே இன்றைய தினம் திருவள்ளூருடைய திருவுருவ படத்தை அரசு துறையிலே பணியாற்றுகின்ற நண்பர்கள் நடத்தி செல்கின்ற கூட்டுறவு வங்கியின் சார்பில் திறந்து அரிய வாய்ப்பு எனக்கு அதற்காக நான் பெரிதும் மகிழ்ச்சி அவர்களுக்கு எல்லாமுடைய நன்றிகர்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாலை நேரம் பூங்காட்டு வீசிக் கொண்டிருக்கின்ற தருவாயில் இசை அரசு தண்டவாடு நல்ல இசைத்தன்றல் அளிக்க கேட்டு இன்புற வேண்டிய நேரத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இருக்கிறதே ஒரு வகையிலே நான் பொருத்தப்படுகின்றேன் அவர்கள் கிடைப்பது அருது என்ற நிலையில் நம்மை விட்டு தொலைவிலே இருக்கின்ற அந்த எண்ணத்தில் அவள் இன்றைய தரம் நேரம் நமக்கு இசைவிருந்து அளிக்க வேண்டும் என்று நான் பெரும விரும்பினேன் ஆனாலும் இன்றைய விழாவில் வள்ளுவருடைய சிறப்பு இயல்புகளை பற்றியும் வள்ளுவத்துடைய பண்புகளை பற்றியும் என்னுடைய இரண்டு இங்கே விரிவாக பேச வேண்டும் என்ற முறையில் நாம் பெறுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருந்தும் இசை விருந்தனை போதுமான அளவுக்கு நாம் பெற இயலாமல் போய்விட்டது அதிலே நமக்கெல்லாம் வருத்தம் தான் என்றாலும் இந்த விழாவிலே அவர்கள் கலந்து கொள்ள வந்திருப்பதில் நாம் பெருமகை கிடக்கின்றோம் வள்ளூருடைய திருவுருவ படம் இங்கே திறந்து வைக்கப்படுவது மட்டுமல்லாமல் நம்முடைய சட்டமன்ற பேரவையிலேயும் வள்ளூருடைய திருவுருவப் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது சென்னை நகரத்தில் மையமான ஒரு இடத்தில் வள்ளுவருடைய திருவுருவம் சிலையாக அமைக்கப்பட்டு சென்னை நகரத்திற்கே அணிகலனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது பெருமையை இதுவரையிலே ஏற்றுக்கொள்ளா இருந்த வட்டாரங்களிலேயும் அறிந்து கொள்ள முயற்சிக்காக இருந்த பற்றியும் அவர் ஆற்றினுக்கு அருகே இருக்கின்ற திருக்குறளை பற்றியும் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற பேருண்மைகளை பற்றியும் பெரிதும் போற்றியும் வரவேற்றும் அகில உலகத்திலே உள்ள பல நாடுகளும் வரவேற்றிருப்பதை நாம் காணுகின்றோம் ஆகையினால் அவருடைய திருவுரோ படத்தை நாம் புதிதாக இன்றைய தன திறந்து வைக்கிறோம் என்பதல்ல ஆராயிலே எனக்கு என்ன வியப்பு என்றால் அரசு துறையிலே அலுவலகத்திலே பணியாற்றுகின்ற தமிழிடத்திலேயும் தமிழ் மொழியிடத்திலேயும் திருவள்ளுவரிடத்திலேயும் அவருடைய திருக்குறள் இடத்திலேயும் இந்த அளவுக்கு அவர்கள் பற்று வைத்திருப்பதும் அந்த பற்றிலே அவர்கள் பெருமையாக போற்றுவதும் அதற்காக ஒரு விழா நடத்துவதும் தான் துவக்கத்திலே எனக்கு வேப்பளித்தது ஏனென்றால் அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற இடம் எவ்வளவு பெரிய லட்சியவாதியாக இருந்தாலும் அந்த அலுவலகத்திலே ஓராண்டு ரெண்டு ஆண்டு மூன்று ஆண்டு பணியாற்றுவார்களானால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் படிக்கின்ற ஏடுகள் கிடைக்கின்ற விஷயங்கள் எழுதுகின்ற தகவல்கள் இவைகளையும் இவைகளில் அவர்கள் தங்கள் மனதை ஈடுபடுத்தி விடுவார்களானால் இலக்கியத்திலே இருந்தவர்களை வெகு தூரத்திற்கு இட்டுச் சென்றுவிடும் அந்த நிலையிலும் நம்முடைய அரசு அலுவலகத்திலே பணியாற்றுகின்றவர்கள் தமிழ் மொழியிடத்திலேயும் வள்ளுவடத்திலேயும் இந்த அளவுக்கு பத்து வைத்திருப்பதுதான் பாராட்டத்தக்கதான் தமிழ் வகுப்புகளிலே பயந்து கொண்டிருக்கின்றவர்கள் வள்ளுவத்தை பாராட்டினால் வயப்படைவதற்கில்லை தமிழ் புறவர்கள் வள்ளுவரை போற்றினால் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஆனால் சர்க்கார் துறையிலே பணியாற்றுகின்றவர்கள் வள்ளுவத்தை போற்றுகின்றார்கள் என்றால் உள்ளபடி நாம் அவர்களை பாராட்ட வேண்டும் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் ஒரு நல்ல ஓவியம் தீட்டிய ஒரு ஓவியத்தை ஊரே கண்டு கழித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த ஓவியம் தமிழ் வீட்டிலே உட்கார்ந்து அந்த ஓவியத்தை தீட்டுவதற்காக வாங்கிய வண்ணத்துக்கு செலவான பணத்திற்காக கடைக்காரன் கடலுக்காக வந்திருப்பதை மறுத்துக் கொண்டிருந்தார் என்று ஒரு சிறுகலை உண்டு அந்த ஊரிலே மற்றொரு கோடியில் அவர் தீட்டு தந்த ஓவியத்தை பார்த்து பார்த்து பரவதடைகிறார்கள் அந்த ஓவியத்திலே உயிர்ப்பு சக்தி இருப்பதை பார்த்து எட்டி பங்கிடுகிறார்கள் இதற்கு ஈடான ஒரு ஓவியத்தை இதற்கு முன்னால் நாம் கண்டதில்லை என்று கைது ஒருவகை அடைகிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் அந்த ஓவியம் தன்னுடைய இல்லத்திலே உட்கார்ந்து இந்த ஓவியத்தை தீட்டுவதற்காக வண்ணக்கடையில பட்ட கடனையும் திரைச்சேலைக்காக அந்த நாட்களிலே பட்ட தொல்லைகளை இட்டுக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருப்பதை போல் வெளியில உள்ளவர்கள் எங்களை போன்ற அரசியல்வாதிகள் பல்வேறு லட்சியங்களை பற்றி மக்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் சர்க்கார் அலுவலகத்தில் உட்கார்ந்து பணியாற்றுகின்ற அலுவலர்கள் அந்த லட்சியத்துக்கு இருக்கின்ற ரூபா கணக்கை போட்டுக் கொண்டு வெகு வேகமாக இவர்கள் லட்சியத்தை பேசிவிட்டு வருகிறார்கள் இதற்கான பணம் இங்கே இங்கே இருக்கிறது என்று தலிப்போடு அவர்கள் கணக்கேடுகளை குறைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் இதற்கு மத்தியிலும் அவர்களுக்கு வள்ளுவரத்திலே பற்றி இருப்பதுதான் பாராட்டத்தக்கதாக இதற்கு இடையிலேயும் தமிழ் மொழி வளர வேண்டும் என்பதில் அவர்கள் அக்கறை காப்பவதுதான் போற்றி தக்காக இதற்கு இடையிலேயும் தமிழை வளர்க்க எங்களால் ஆண் அளவுக்கு நாங்கள் பணியாற்றுவோம் பணியாற்றிக் கொண்டு வருகின்றோம் பணியாற்ற முற்பட்டிருக்கின்றோம் என்று உறுதியளிப்பதுதான் போற்றி பாராட்டப்பட்ட பாராட்டப்படத்தக்கதாகும் ஆகையினால் முதலிலே அந்த கூட்டுறவு வங்கியில ஈடுபட்டிருக்கின்ற நம்முடைய நண்பர்களின் சிறந்த தமிழ் ஆர்வத்தை நான் பாராட்டுகின்றேன் அதற்காக என்னுடைய தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு காலம் இருந்தது தமிழகத்தில் ஒருவர் தமிழுக்காக வாராடினால் ஐயப்பார்கள் மிகுந்திருந்த காலம் இந்த நாட்கள் அப்படிப்பட்ட நாட்கள் அல்ல ஒருவர் தமிழுக்காக மாதாடுகிறார் என்றால் நியாயமான வாரம் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கின்ற காலமாக ஒரு காலம் இருந்தது தமிழை பற்றுதரோடு ஒருவர் படிக்கிறார் என்றாலோ உரை நடையில் அல்லது கடிதங்களில் நல்ல தமிழை பயன்படுத்துகிறார் என்றாலோ அச்சப்பாடும் ஐயப்பாடுகளும் மறைந்திருந்த காலம் இருந்தது என்னுடைய தமிழில் என்னுடைய தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவுக்கு இனிய மொழியில பேச முடியாமல் பிற நான் ஆட்பட்டிருந்தேன் என்று கழிவிறக்கப்படுகின்ற நாட்கள் மிக நல்ல காலத்திலே நாம் முன்னாலே இருந்த நாட்களுக்கும் இன்றிருக்கின்ற நாட்களுக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்களானால் மிக நல்ல காலத்திலே நாம் வாழ்கின்றோம் நம்முடைய இன்றைய அரசு தண்டவாடி தேசிய இந்தியை குறிப்பிடுவதானால் நல்ல சமயம் இது நழுவவிடக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு நல்ல சமயம் ஒரு சமுதாயத்தில் ரெண்டு தலைமுறை நாலு தரமுறை அல்ல பத்து தலைமுறைக்கு ஒரு தலைமை தான் இப்படிப்பட்ட தமையை கிடைக்க முடியும் இந்த சமயத்தை சட்டமுறையை பயன்படுத்த வேண்டுமானால் அரசாட்சி நடத்துகின்ற அமைச்சர்கள் அல்ல அவர்களுக்கு அரிய யோசனைகளை சொல்லித் தருகின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல சர்க்கார் அலுவலகங்களிலே பணியாற்றுகின்றவர் மட்டுமல்ல இல்லந்தோறும் நல்லோர் உள்ளந்தோறும் தமிழ் ஆர்வம் துறக்க வேண்டும் பெருக வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தை அதை பெற்றுவிடுவோமானால் அதற்கு பிறகு தமிழ் அழிந்து விட என்பதை உறுதியோடு நாம் நம்முடைய நாடு நாளை முடித்துக் கொள்ளலாம் ஆகையினால் தமிழுக்கு நல்ல ஏற்றம் சர்க்கார் துறையிலே பரையாற்றுகின்றவர்கள் அதற்கு நாம் மிக்க பெருமை பெறுகின்றேன் நம்முடைய அமைச்சர்கள் மக்களவர்கள் குறிப்பிட்டார்கள் சர்க்காருடைய அலுவலர்களை கவனிக்கின்றவர்கள் அமைச்சர்கள் உள்பட வெள்ள வெள்ள தமிழை பயன்படுத்துகிறார்கள் என்பதனை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நம்முடைய தமிழக அரசினுடைய தலைமைச் செயலகத்தின் தலைமை செயலாளராக இருக்கின்ற பதிப்புக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதல் முதல் இங்கே நடைபெற்ற கூட்டத்தில் ஆங்கிலத்தில் வரவேற்பு நிகழ்த்த வேண்டும் என்று எண்ணினார்கள் தமிழில நிகழ்த்தலாமே என்று நான் சொன்னேன் அன்போடு ஒத்துக்கொண்டார்கள் தமிழிலேயே ஒரே நிகழ்த்தினார்கள் அவருக்கே அன்றைய தினம் அவர் எண்ணி பார்த்தால் மகிழ்ச்சி இருக்கும் போய் அவர் படுத்து உறங்குவதற்கு முன்னாலே நான் நல்ல தமிழில் தான் பேசினேன் இதுவரையிலே பேச முடியாது பேச முடியாது என்று எண்ணிக்கொண்டிருந்ததே தவிர பேச ஆரம்பித்தால் நல்ல தமிழாகத்தான் வந்தது என்று அவர்களே எண்ணி மகிழ்ந்திருப்பார்கள் ஏனென்றால் அந்த தமிழ் ரத்தத்தோடு இருக்கிற ராம்தானதை பறந்து கொண்டிருக்கிறதே தவிர தமிழ் நன்மை மறக்கவில்லை நாமரை தேடி கண்டுபிடிப்பதற்கு முன்னாலே அது நம்மை தேடி தேடி பிரிந்து கொண்டிருக்கிறது ஆகையால் தமிழை தக்க முறையில பயன்படுத்துவதற்கு அரசு துறையில உள்ளவர்களும் வேறு பிற துறைகளிலே உள்ளவர்களும் என்று எத்தினம் மும்முரமாக ஈடுபட்டிருப்பதை தமிழுக்கு வள்ளூருடைய திருவுருவ படத்தை அவர் வங்கியினுடைய கட்டிடத்தில் திறந்து வைக்கின்றார்கள் இந்த உருவம் தாமாக கற்பனையாக செய்து கொண்ட உருவம்தான் என்று குறிப்பிட்டார்கள் ஆனால் இதை கற்பனையாக சித்து உண்டாக்கப்பட்ட உருவம் என்றாலும் இதை காக்கின்ற பொழுது நம்முடைய கற்பனைகள் உருவெடுக்க வேண்டும் உதாரணத்திற்காக சொல்வதானால் வேறு பல உருவங்களையும் நாள் கற்பத்திருக்கின்றோம் வேறு எதையும் குறித்த மனதிலை வைத்துக் கொண்டு பேசுவதாக யாரும் கிடந்த தேவையில்லை நம்முடைய ஆண்டவனுக்கு நாம் கையிலே வாழும் வேலும் அல்லது பல்வேறு வகையான ஆயுதங்களையும் ஒரு உருவத்தை எழுதி அதை பார்க்கின்ற பொழுது நம்முடைய மனதை நம்மையோ அறியாமல் போர்க்குணமும் அழிக்கும் இயல்பாக வரத்தான் செய்யும் நம்முடைய கடவுளை மற்றொரு கடவுளுக்கு வைத்து அதை வாசிப்பதற்கு முன்னாலே முகத்திலே ஒரு கரையை கொடுத்து அதை கேட்டு மற்றவர்கள் மயங்குவதாக உருவம் கொடுக்கின்ற வாரத்தில் இருவையை பற்றி வரவே ஒரு கற்பனை தோன்றத்தான் அதை போல வள்ளுவருக்கு அழிக்கப்பட்டிருக்கின்ற கற்பனை உருவம் முகத்திலே ஒரு அமைதியும் கண்களிலே ஒரு தனிவும் உட்கார்ந்திருப்பதிலே ஒரு அடக்கமும் அவருடைய கண்பாடை பாய்ந்து செல்வதிலே எதையோ எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்று எண்ணத்தக்க வகையிலேயும் அந்த கற்பலை ஒரு நம்முடைய மனதிலே பல புதிய எண்ணங்கள் உண்டாவதற்கு அது வழியாக இருக்கின்றன ஈடு விட்டு விட்டு வள்ளுவருக்கு என்று கட்டிவிடப்பட்ட கரையும் வழி அவர் கரிநீந்து நேரத்தில் அவருடைய மனதிலானவர் அழைப்பதை போலவும் அந்த அம்மையால் விளக்கெடுத்துக் கொண்டு வருவதைப் ஒரு கற்பளை கீழ் உருவத்தை தீர்த்து இருக்கலாம் ஆனால் தமிழக ஏற்றுக்கொள்ளார் என்பதனை ஒப்புக்கொண்டு அவைகளை எல்லாம் கொடுக்காமல் ஒரு பரந்த ரோக்கத்தோடு உலகத்தை கண்டு ஒரு கரிந்து உள்ளத்தோடு மக்களுக்கு கருத்தளிக்கத்தக்க ஒரு பெருமகன் ஒரு திருமகன் ஒரு தமிழ் மகன் எப்படி இருப்பான் என்பதை ஓரளவுக்கு எண்ணி பார்க்கத்தக்க விதத்தில் அந்த உருவம் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த திருவுருவத்தரவு எந்த அலுவலகத்திலே அது திறந்து சரி சோறுகிற நேரத்தில் ஒரு முறையை உற்று பார்த்தால் தனிப்பு பரந்தோடுவது உறுதி சந்தேகம் வருகின்ற நேரத்தில் அந்த உருவத்தையும் அவர் தந்து திருக்குறளையும் நாம் ஒரு முறை நம்முடைய கொண்டு வருவதானால் ஐயப்பாறு ஐயப்பாறைகள் ஆகவது உறுதியாக இருக்கும் ஆகையால் இந்த திருவுருவம் படமாக்கப்பட்டு அலுவலகங்களில் அமைக்கப்படுவதன் மூலம் அந்த அலுவலகத்திலே பணியாற்றுகின்றவர்கள் நல்ல எழுச்சியையும் நல்ல மகிழ்ச்சியையும் பெருவதற்கு வழி செய்ய வந்த முறையில் தான் இந்த திருவுருவத்தை திறந்து வைப்பதில் நான் மிக்கின்றேன் ஆனால் உருவத்தை பார்த்து அவர்கள் தோற்றத்தில் உள்ள பொதுவை பார்த்து திருப்தி அடைந்து விடுவது மட்டும் போதுமா என்றால் போதாது ஆனால் நம்முடைய நாட்டில் அந்த கதையிலே தான் நாம் நெடுஞ்சாறலாக வந்தவர்களாக இருந்திருக்கிறோம் புறப்புரக்கத்தை பாராட்டுவதிலையும் புறப்புரக்கத்தை பின்பற்றுவதிலையும் நம்மை மிஞ்சுவார் அவரைகள் வேறு எந்த நாட்டிலும் இல்லை அந்த அளவுக்கு புறத்தோற்றத்தை மட்டும் நம்முடைய எண்ணத்தை நாம் பதிவு செய்திருக்கிறோம் நான் இந்த உருவப்படத்தை சேர்ந்திருத்திருப்பதற்கு காரணம் இந்த புறத்தோற்றத்தை மட்டும் கண்டு நான் அழைக்கவேண்டும் என்பதற்காக அல்ல அவர் விட்டுச் சென்ற கருத்துக்களை அவர் தந்திருக்கின்ற கருத்து கருவூரத்தை திருக்குறளை அது வலியுறுத்தி தருகின்ற வள்ளுவர் என்ற நெறியை நம்முடைய வாழ்க்கையில இந்த திருவுருவப்படம் நமக்கு துறையாக இருக்க வேண்டும் அவருடைய திருக்குறள் நெறியை பின்பற்றுவோம் இந்த உறுதியா பெறுவதற்கு இந்த திருவுருவப்படம் நமக்கு இருக்க வேண்டும் இவ்வளவு பெருமைக்குரிய மகிழ்ச்சிக்குரிய இந்த திறப்பு போது எனக்கு என்னுடைய பத்தாவது வயதில் நடந்த ஒரு நிகழ்ச்சி நிறைவேற்று வருகிறது என்னுடைய உறவினர் வீடு அவர்கள் வீட்டிலே ஒரு நாள் அந்த குடும்பத்தில் உள்ள பெண்மணி புகைப்படம் எடுத்துக் கொள்ள போகிறார்கள் என்று கேள்விப்பட்டு அந்த தெருவே திரண்டு போயிட்டோம் இதனென்றால் புகைப்படம் எடுத்தது என்பது அப்போது ரெண்டு நேரத்தில் தான் நடக்கும் ஒன்று இறந்து பட்ட பொழுது என்னோட திருமண நேரத்தில் இந்த ரெண்டு வெண்காலம் பொழுது புகைப்படம் என்றவுடன் தெருவே வியப்பில் ஆழ்ந்து எதற்காக புகைப்படம் எடுக்கிறார்கள் என்று சொன்னார்கள் நானும் திருவன் என்ற முறையில் சென்றேன் மற்றவர்களை எல்லாம் வேட்டினார்கள் உள்ளே இருக்க வேண்டாமல் என்னை வேட்டவில்லை அது சிறுவர்களுக்கே கிடைக்கின்ற உரிமை ஆகையினால் நான் மட்டுமின் அனுமதிக்கப்பட்டேன் அந்த வீட்டு கரசி தன்னுடைய வீட்டிலே இருந்த எல்லா விதமான நகைகளையும் போட்டுக் கொண்டு புகைப்படம் எடுத்துக் கொண்டார்கள் இவ்வளவு நகைகளை போட்டுக் கொண்டார்களே தவிர அவர்களுடைய முகத்திலே உண்மையான மகிழ்ச்சி இல்லை அதை எல்லாரும் அப்போது உணர்ந்து கொள்ள முடியவில்லை இப்போது எண்ணுகிற போதுதான் அவருடைய குழுக்களுக்கு எனக்கு தெரிகிறது அவர்கள் மகிழ்ச்சி இல்லாமல் ஆனால் திறந்த அடிகள்களை கொண்டு புகைப்படம் எடுத்துக் கொண்டார்கள் பார்த்துவிட்டு வீட்டிற்கு வந்த பேகில் வீட்டில உள்ளவர்கள் என்றால் சொன்னார்கள் எங்கு போயிருந்தார் என்று கேட்டார்கள் இந்த இடம் என்று இருந்தேன் இன்னும் நடந்தேன் என்று சொன்னேன் ஐயோ பாவல் என்றார்கள் எனக்கு இன்னும் ஐயப்பாளாக அவர்கள் போட்டுக் கொண்டிருந்ததோ அறுபதாயிரம் ஆபரணங்கள் எடுத்துக் கொண்டதோ புகைப்படம் வீட்டிற்கு வந்து ஐயோ பாகம் என்கிறார்களே என்ன என்ன என்பதை அச்சரித்தேன் உடனே வெள்ள திருமணங்கள் யாருக்கும் சொல்லிவிடாது அந்த வீட்டுக்கு நிற கடன் வந்து விட்டது கடன்காரர் சொல்லை தாங்கலாக்காமல் நகைகளை எல்லாம் விற்றுவிடப் போகிறார்கள் நிற்பதற்கு முன்னாலே ஒரு ஆசை தேர போட்டுக் கொள்ளலாம் எங்களிடத்தில் இந்த நகை எல்லாம் என்பதை புகைப்படம் எடுத்துக் கொண்டார்கள் என்று சொன்னார்கள் வீட்டுக்கு நேரிட்ட போது எவ்வளவு வேதனையோ அளவு ஆயிரக்கணக்கான மடங்கு வேதனை நாம் பூட்டிக் கொண்டிருந்த அடிகளையெல்லாம் ஒரு முறை புகைப்படமாக்கி திருக்குறளாக வைத்திருக்கிறோம் ஆனால் அத்தனை அடிகளும் உலகச் சந்தையிலே ஏறத்திற்கு போய்விட்டது புகைப்படத்தை பார்த்து இது பாருங்கள் கல்லிடத்தாட்சிகை இதோ பாருங்கள் கையில் போட்டுக் கொண்டிருக்கிற வளையல் அதோ பாருங்கள் கையில உள்ள வங்கி என்று அந்த வீட்டு அம்மையார் ஊராட்சியான பிறகு வழிய நிலையில காட்டுகிற போது எப்படி இதெல்லாமா இருந்தது நீங்களா போட்டுக் என்று கேட்பார்கள் அதை போலத்தான் உலக பார்த்து கேட்கிறது வள்ளுவரா உங்கள் நாட்டில் இருந்தார் திருப்போரா உங்களோட அதுல பிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது யாரிகளெல்லாம் வேண்டாம் என்றா பேசியிருக்கிறீர்கள் செய்வதை திருந்த செய்யா சொல்லிருக்கிறீர்கள் நீங்களா உண்மையாகவா நம்பதா என்று கேட்கிறார்கள் ஏனென்றால் இடையில அறிகிறதெல்லாம் ஏற போய்விட்ட துறை இந்த விருப்பத்தை மட்டும் காட்டி இதெல்லாம் என்னிடத்தில் இருந்தது இருந்தது நான் இழந்தது இழந்தது என்று சொன்னால் உலகம் அதனாலே வேதனைப்படுவதை தவிர பெருமைப்படாது அதே போல் அவருடைய திருக்குறளையும் அது தந்த கருத்துக்களையும் தமிழகம் அரிகராக ஒரு காலத்திலே பெற்றிருந்தது வரிவு ஏற்பட்ட அந்த அரிகரன் பறிக்கப்பட்டு இழக்கப்பட்டு வரிய தோற்றத்தில் தமிழகம் இடைக்காலத்திலே புகுத்தப்பட்டிருக்கின்றது அந்த நேரத்தில் நமக்கு கலிப்பு வந்துவிடக் நம்பிக்கை குறை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதாலே அந்த பழைய புகைப்படத்தை எடுத்த ஆதரவு இதை போல் வள்ளுவருடைய படத்தை ஒவ்வொரு வைத்து எங்களை லேசாக இல்லாதீர்கள் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நாங்கள் எப்படி இருந்தோம் இன்று எப்படி இருக்கிறோம் ஆயிரத்தெட்டு ஜாதிகளாக பிளவுபட்டு இருக்கிறோம் ஏன் பிளவுப்பட்டோம் தெரியவில்லை பிளவுபட்டு அப்பொருள் யார் யாராவது கேட்பேனும் அப்பொருள் எப்பொருள் காண்பதறிவுள்ளார்கிறீர்கள் யாரோ வந்து என்று சொன்ன எப்பொருள் யாராவது கேட்பேனும் குரல் கவனம் இருந்ததா அதுவும் இருந்தது வேறு என்ன செய்தியர்கள் இடைய பத்தோடு பதினொன்று அத்தோடு இருவன்று என்று வந்தது வைத்துக் கொண்டதாலே நம்முடையது என்று எதுவும் நமக்கு இல்லாமல் வறுமை கோலத்தில் தமிழகம் இருக்கின்றன ஆகையால் தான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே வள்ளுவர் நமக்கு அளித்த கருத்து கருவுரத்தை நாம் பாதுகாக்க தவறிவிட்டோம் என்ற வேதனை உணர்ச்சியோடு அந்த திருவுருவப்படத்தை நான் பார்க்க வேண்டும் நான் பார்க்கிறோமே இல்லையோ அந்த திருவுருவப்படம் நம்மை எதை தந்தேன் நீ என்ன கதி ஆனாய் என்று எண்ணிக்கொண்டுதான் நம்மை பார்க்க வேண்டதை நீ காப்பாற்றினாய் பெருக்கி வைத்தாய் என்று எடுத்து சொல்லார் ஆகையால் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற திருவள்ளுவர் பிறந்த நாட்டுக்கு நான் உரியவர்கள் தான் தக்கவர்கள் தான் என்பதை வார்த்தைகளால் அல்ல செயலினாலே பெய்பட்டு வேண்டும் அப்படி பெய்ப்பட்டு காட்டுவதற்கு ஒரு தூண்டு இந்த திருவுருவ படம் அமையும் என்று நான் கருதுகிறேன் அமைய வேண்டும் என்று விரும்புகிறேன் நம்முடைய நண்பர்கள் இந்த திருவுருவ இங்கே திறந்து வைத்திருக்கின்றார்கள் தமிழகம் ஈழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மிகப்பெரிய பண்பாடோடு வாழ்ந்தது நமக்கு மகிழ்ச்சியும் இருக்கிறது அதிலே வலிவம் இருக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் நமக்கு ஒரு வலிமற்ற தன்மையை மதிக்கிறார் பழம்பொருளுக்கும் வலிமும் உண்டு வலிவற்ற தன்மையும் உண்டு நம்முடைய நாட்டுக்கு வலிவே வலிவற்ற தன்மையாகிவிட்டது நெடுங்காலத்திற்கு முன்னாலே புகழக்கூடிய நாட்டியவர்கள் என்ற பழம்பெருமை இருப்பதாலே இப்பொழுதெல்லாம் எப்படி புதிய உலகத்தில் நமக்கென்று ஒரு இடத்தை தேடிக் கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் நாம் சரியான அளவிற்கு ஈடுபட முடியாமல் பழம்பெருமையை பற்றியே இன்னமும் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்ற நிலைமை இருக்கிறேன் கையினால் பல பெருமை நமக்கு எண்ணுகிற போது வலி அளிக்கும் ஆனால் செயலிலே ஈடுபடுகின்ற நேரத்தில் புதிய உலகத்தினுடைய நடவடிக்கைகளும் அதனுடைய நினைப்புகளும் நமக்கு துணையாக இருந்தால்தான் அந்த வலிவற்ற தன்மை மாற்றப்பட்டு புதிய வலிவு நமக்கு கிடைக்கும் அந்த புதிய வலிமை நாம் பெறுவதற்கேற்ற விதத்தில் இன்றைய தினம் திருக்குறள் யாருடைய நாவிலும் யாருடைய நெஞ்சிலும் யாருடைய நினைவிடம் இன்றைய தினம் நல்ல அளவுக்கு ஊடுருவி இருக்கின்றது ஆக இன்றைய தினம் எல்லோருமே போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அது திருவள்ளுவருடைய திருக்குறளை அவரவர்கள் தங்கள் தங்கள் தத்துவங்களை ஆதரிப்பதற்காக பயன்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் அது சில வேலைகளிலே சிலருக்கு இருக்கலாம் ஆனால் விவாதத்துக்குரிய அல்லது என்னுடைய கட்சியை வலுப்படுத்துவன தற்காக மட்டும் திருவள்ளூருடைய திருக்குறளிலே இங்கு வந்துமாக திருக்குறளை தேடி அடிக்கின்ற காரியத்தில் ஈடுபடாமல் அவர் தமிழ் மக்களுக்கு மட்டுமல்லாமல் வையக முழுவதற்கும் ஒரு வாழ்க்கையை சந்திக்கின்றார் என்ற முறையில் அந்த பொது கருத்துக்களை நான் உலகத்திற்கு பரப்புதல் வேண்டும் நான் சிறுவனாக இருந்த பொழுது ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் வைணவர் அவர் வகுப்பறையிலே திருவள்ளுவர் வைணவர் தான் என்று அவர் பேச ஆரம்பித்தார் நம்முடைய நாவலர் நான் பாடமே கேட்டேன் பள்ளிக்கூடத்தில் அவர் வைணவர் தான் என்று சொன்னார் அவர் திருக்குறளை ஆதாரம் காட்டினார் திருக்குறள ஒரு வால் அறிவன் என்ற வார்த்தை வரும் அந்த வால் அறிவன் என்பதற்கு ஒரு பொருள் சொல்லி எப்படி கோயில் என்றால் சீரங்கத்தை தான் குறிக்குமோ அதை போல வால் அறுவரை குறிக்கும் அந்த அறிவன் யார் அறுவரை அறிந்தவன் ராமன் ஆகையினால் ராமனுடைய திருவள்ளி தாவரைகளை தொழிலாவிட்டால் எல்லா தேர்வுகளும் வந்துவிடும் என்று சொல்லி இருப்பதனாலே திருவண்ணுவர் வைணவரான் என்றார் ஆவையா என்றும் தேர்வுகளிலே உரிய சரிவுகள் கிடைக்காது அப்படி இன்னமும் ஒவ்வொருவரும் திருவள்ளுவரை தங்கிற்கு ஆதாரமாக தேடிக்கொள்வதற்கு முற்படுகின்ற ஒரு காரியம் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் தமிழ் மக்கள் என்று எந்திரம் திருவள்ளுவருடைய திருக்குறளை பொது மறை என்றும் பொது முறை என்பது மட்டுமல்லாமல் இன்றைய தமிழர்களுக்கு புது மறை என்றும் உலகத்திற்கு தேவையான தெரி என்றும் ஓரளவுக்கு உப்புக்கொண்டு உலகத்திலே அதனை நல்ல வகையிலே எடுத்து விலக்கிக் கொண்டு வருகிறது நல்ல வகையில் உலகத்திற்கு அறிவிக்கப்பட்ட விதத்தில் அடுத்த ஆண்டு நமக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்க இருக்கின்றது உலக தமிழர் மாநாடு சென்னை திருநகரத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்றது உலகத்திலே தமிழக ஆய்வாளர்கள் உலகத்திலே பல்வேறு நாடுகளிலே குடியிருக்கின்ற தமிழ் பேரறிஞர்கள் இவர்கள் அந்த மாநாட்டிற்கு இங்கே வர இருக்கின்றார்கள் இரண்டு முன்னாலே நம்முடைய தமிழக முதலமைச்சராக இருந்த மதிப்புக்குரிய பெத்தமத்தலம் அவர்கள் கோலாலப்பூருக்கு சென்று அங்கே தமிழ் மாநாடு நடக்கிவிட்டு அடுத்த மாநாடு சென்னையிலே நடத்த வேண்டும் என்று அவர்கள் அன்பழைப்பு விடுப்பதற்கு இணங்க இந்த அடுத்த ஆண்டு சென்னையிலே நடக்க இருக்கின்றனர் அந்த சென்னையிலே நடக்க இருக்கின்ற நேரத்தில் திருக்குறளுடைய அருமை பெருமைகளை அந்த மாநாட்டுக்கு வருகின்ற தமிழ் அறிஞர்கள் ஏற்கனவே உணர்ந்திருக்கிறார்கள் என்றாலும் இன்னமும் நல்ல முறையிலே உணரத்தக்களை வச்சு அந்த மாறாடு நடைபெறுகின்ற பத்து நாட்களிலோ எட்டு நாட்களிலோ ஏழு நாட்களிலோ அவரவர்களும் தங்கள் தங்கள் வசதிகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் ஏற்ப சென்னை திருநகரத்தில் என்று பார்த்தாலும் திருக்குறளும் என்று பார்த்தாலும் தகவல் இலக்கியம் ஓவியமாக வரி ஒடிவமாக பேச்சாக பார்த்தாக எல்லா வகையிலேயும் தமிழ் நாடு எப்படி இருந்தது உலகத்திலே இருந்து தமிழர்கள் உணர்ந்து கொள்ள முடியாக செய்ய வேண்டும் அந்த உலகத் மாநாட்டில் என்னுடைய மனதிலே இருக்கின்ற எண்ணத்தை நம்முடைய கல்வி அமைச்சரிடத்திலே சொன்னேன் நமக்கு எழுப்புறத்திலே உள்ள கடற்கரை ஓரத்தில் நம்முடைய இலக்கியங்களிலே மிகச்சிறந்த இலக்கியம் என்று பாராட்டப்படுகின்ற காவிரி பற்றா எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன அந்த காதலிப்பு கட்டணத்தை அப்படியே நம்முடைய கடற்கரையில் சித்தரித்து காட்ட வேண்டும் என்று எனக்கு பேரவாயிருக்கின்றது இதை நான் சொல்லுகிற போது நம்முடைய சர்க்கார் துறையினுடைய நிதித்துறை செயலாளர் ராமச்சந்திரன் உற்று உற்று பார்க்கிறார் எவ்வளவு செலவாக ஏது பணம் என்று ஆகையால் இன்றைக்கு செலவழிப்பதற்கு சர்க்கார் துறை தான் ஈடுபட வேண்டும் என்று கருதாமல் பொதுமக்கள் அதற்கு தாராளமாகவும் ஏராளமாகவும் தங்களுடைய நிதிகளை தந்துதவி அடுத்த ஆண்டு நடத்தப்பட இருக்கின்ற உலகத் தமிழர் மாநாடு நம்முடைய உள்ளத்திலே நெடுங்காலமாக வெளிப்படுத்த முடியாமல் அடக்கடைக்க வைத்திருக்கின்ற தமிழ் ஆர்வத்தை உலகமெல்லாம் அறிந்து கொள்ளத்தக்க விதத்தில் அதை எடுத்து காட்டுவதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் இன்றைய தினம் தமிழ் ஆர்வத்தை எடுத்து காட்டி வள்ளுருடைய திருவுரப்பு சேர்ந்து வைத்திருக்கின்ற நம்முடைய அரசு துறையிலே பணியாற்றுகின்ற அலுவலர்களும் மற்றவர்கள அடுத்த ஆண்டு திருவள்ளுவர் உலகத்திலே இருந்து வருகின்ற பெருமக்களாலே எல்லாம் போற்றத்தக்க விதத்தில் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களெல்லாம் விரும்புவேன் கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பை எனக்கு அளிப்பதற்காக கூட்டுறவு வங்கிகளை நடத்தைச் செய்துள்ள நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி கந்த வணக்கத்தை வணக்கம்